तापत्रय சச்சிநோத்தியேதவே தாபத்தயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா வய நுமேஷப்பிஷு தருஷ்வாணோயிரியேஹமிச்சு கூட்டஸ்திருத்தே ததனுமிருநஹா இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் யா பிராணா பிராணன் எப்படி நிர்வீக்காரமாக இருக்கிறது நிர்வீக்காரத்துக்கு திருஷ்டாந்தமாக சொன்னார் பிராணன் பிராணன்லையும் விகாரம் இருக்கு பஞ்ச விகாரங்கள் இருக்கு எல்லா சரீரத்திலையும் பிராணன் இருந்தாலும் அந்த பிராணன் வந்து ஒன்றும் ஆகிறது இல்லை அதனால் பாதிக்கப்படுறதில்லை அந்த கரணங்கள் தான் மனசில் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறத போல எதா பிராணா இதுக்கு முதல் ஸ்லோகத்தை ஞாபகம் இருக்கணும் எதா இந்திரியபலேன பிராண விகல்பித்தம் பவதி ததா சொன்னார் ஆத்மாவுக்கு திருஷ்டாந்தம் இது அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் அதை விளக்கி சொல்கிறார் கொஞ்சம் அண்டேஷு பேசிஷு தருஷ் அவினிஷித்தேஷு அவினிஷித்தேஷு அண்டேஷு பேஷிஷு தருஷு அண்டேஷு அப்படின்னு சொன்னால் முட்டையிலருந்து வருது பேஷிஷு அப்படின்னா கர்ப்பையிலிருந்து வர்றது அப்புறம் தருஷு தருஷுனா பூமியை புலந்துண்டு வருது முட்டையிலேருந்து தோன்றுகிற சரீரங்கள் கர்ப்பத்திலருந்து தோன்றுகின்ற சரீரங்கள் அப்புறம் பூமியை புலந்துண்டு வர்ற சரீரங்கள் அவினிஷிதேஷு அப்படின்னு சொன்னால் வேர்வை எங்கேருந்து வருதுன்னே சொல்ல முடியாமல் இந்த ஸ்வேதஜம்னு சொல்கிறோம் அண்டஜம் ஸ்வேதஜம் ஜராயுஜம் உத்விஜம் இதிலருந்து வரக்கூடிய சரீரங்கள் அந்தந்த சரீரங்களில் பிராணனானது ஜீவாத்மாவை தொடர்ந்து போகிறதான் ஜீவம் அனுதாவதிஹி ஜீவாத்மாவை தொடர்ந்து போவது போல் இந்திரிய கணே அகமீச்ச இந்திரிய கணங்களும் மெய்வாய்கண் மோக்கு செவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரிய கணங்கள் பாதபாயு உபஸ்தம்னு சொல்லக்கூடிய கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் முக்கியமாக இங்கே ஞானேந்திரியங்களை சொல்லியிருக்கு அகமீச்ச அகமீன்னா அகங்காரமும் அகங்காரமும் எத் பிரசுப்தே சன்னே ஆசயம் ரித்தே எத் பிரசுப்தே சுசுப்தி யாதொரு சுசுப்தி காலத்தில் என்னாகிறதுனா சன்னே சன்னேன்னு சொன்னால் லயமாகிறது ஆசயம் ரித்தே ஆசயம் ரித்தேன்னா ரித்தே ஆசயம் ஆசையம்னு சொன்னால் லிங்க சரீரம் இல்லாததுனால லிங்க சரீரம் ஒடுங்கி இருக்கிறதுனாலனு அர்த்தம் கூட்டஸ்தகா அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவானது தூக்கத்துலேன்னு அர்த்தம் தூக்கத்தில் எந்த விதமான விகாரமும் இல்லாமல் கூட்டஸ்தகா பவத்தின்னு போட்டுக்கணும் கூட்டஸ்தனாக இருக்கார் அப்போ வந்து நிர்விகாரமாக இருக்கார் கூட்டஸ்தன்னு சொன்னால் விகாரம் இல்லாமல் இருக்கார் சொப்னாவஸ்தையிலையும் ஜாகிரதாவஸ்தையிலையும் விகாரத்தோடு இருக்கிற மாதிரி அனுபவம் இருக்குது நமக்கு பல விதமான விகாரங்கள் இருக்கிறதாக இருக்குது ஏன்னா லிங்க சரீரத்தோடு நமக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால உலகத்தோட ஸ்தூர சரீரத்தோடு லிங்க சரீரத்தோட சம்பந்தம் இருக்கிறதுனால நிர்வீகாரமான நம்முடைய ஸ்வரூபம் சவிகாரமாக தெரிகிறது நிர்வீக்காரமான பிரம்மன் ஆத்மஸ்வரூபங்கிறதான் இங்கே புரிய வைக்கிறார் அது எப்படி தெரிகிறதுன்னா நகா தது அனுஸ்மிருதி பவதி விழித்தவுடனே அனுபவிக்காத ஒன்றை பற்றி ஞாபகம் வராது தூக்கத்தில் வந்து விஷய அனுபவங்கள் இல்லாமலும் அதே சமயம் நாம் அனுபவங்கள் இல்லைங்கிறத தெரிஞ்சு கொண்ட ஒருவனாகவும் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நினைவு விழித்தவுடனே வருது ஆக தூக்கத்தில் நாம் நெர்வீக்காரமாக இருக்கோம் அந்த லிங்க சரீரத்தோட சம்பந்தம் இல்லாமல் முழித்தவுடனே லிங்க சரீர சம்பந்தம் இருக்கிறதுனால சவிகாரமாக நாம் காட்சி அளிக்கிறோம் உண்மையில் நம்முடைய ஸ்வரூபம் நெர்வீக்காரம்ங்கிறத புரிய வைக்கிறதுக்காக நம்முடைய அனுபவத்தை வைத்து கொண்டு இங்கே பிப்பலாயனருங்கிற யோகியானவர் நிமி சக்கரவர்த்திக்கு உபதேசம் பண்ணுற ஜாகிரதவஸ்தாயாம்னு போட்டுக்கணும் ஜாகிரதவஸ்தாயாம் தது அனுஸ்பிருத்திகி இந்த சுசுக்தி அனுபவத்தினை பற்றின ஒரு நினைவு நமக்கு ஏற்படுகிறது ரொம்ப அழகான ஸ்லோகம் உபனிஷத்துக்களுடைய சாரம் இது இந்த ஸ்லோகம் இதை நன்றாக நாம் புரிந்து கொள்வோம் அண்டேஷு பேஷுஷு தருஷ் அவினிஷிதேஷு ியூட்டமே திரு எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்